ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் புராணங்கள் என்கிற தலைப்பிலே பதினெட்டு மகாபுராணங்களிலும் வியாசாச்சாரியால் நமக்கு சொல்லியிருக்கிறதான தர்மங்களையும் நாம் வாழ வேண்டியதான வாழ்க்கை முறைகளையும் சுருக்கமாக பார்த்தோம் இந்த பதினெட்டு மகாபுராணங்களையும் நம்முடைய வாழ்நாளில் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் நம் குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும் புராணங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறது இந்த நாளில் ரொம்ப அனுபவத்திற்கு வருது ஏன்னு சொன்னால் புராணங்கள் அனைத்துமே வேதத்தினுடைய சாரமாக வியாசாச்சாரியால் அனுகிரகம் செய்திருக்க வேதம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிறதான பெரிய பொக்கிஷம் நாம் வாழ்நாளில் நாம் படிக்க வேண்டிய படிப்பாகவே உள்ளது வேதம் இந்த வேதம் என்கிறது இல்லாமல் நாம் இந்த உலகில் வாழ முடியாது ஏன்னா நாம் பிறந்தது முதல் ஆயுஷ்காலம் உடைய நாம் செய்ய வேண்டியதான காரியங்கள் அந்த காரியங்களுக்கு உறுதுணையாக நாம் சொல்ல வேண்டியதான மந்திரங்கள் அந்த காரியத்தை முரயாக செய்ய முடியாவிடில் வேறு எந்த விதமாக அந்த காரியத்தை செய்யணும் என்கிற முறை இவைகள் அனைத்தும் நமக்கு சொல்லிக் கொடுப்பது வேதம் அந்த வேதம் என்பதை நாம் முழுமையாக படிப்பதற்கு ஒரு ஆயுஷ்காலம் போராது வியாசாச்சாரியால் இதை மனதில் வைத்துதான் தான் வேதத்தை நான்காக பிரித்து அனுகிரகம் செய்திருக்க வேதம் முழுமையாக தான் இருந்தது நாம் ஒரு ஆயுஷ் காலத்தில் ஏதாவது ஒரு பகுதியாவது நாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான்காக பிரித்து நமக்கு அனுகிரகம் செய்திருக்க தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுதோ வேதானதீத் அதீத்ய வேத ஊவா அப்படின்னு காண்பிக்கிறது ஒரே வேதத்தையே நான்காக வியாசாச்சாரியால் பிரித்திருக்கார் நாம் படிக்க வேண்டிய படிப்பு நான்கு வேதங்களும் தான் அந்த அளவுக்கு ஆயுஷ்காலம் போகாதே அப்படிங்கிறதுனாலே வேதவா இரண்டு வேதங்களையாவது படிக்கணும் அல்லது வேதம் வா ஒரு வேதத்தையாவது படிக்கணும் ஆனால் நாம் படிக்க வேண்டிய படிப்பு வேதம்தான் என்கிறது தீர்மானமான விஷயம் ஆனால் இந்த வேதத்தை படிக்க வேண்டிய முறை அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப சிரமம் ஏன்னா வேதத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னா தப்போ விசேஷை விவிதை விரதைச்ச விதிச்சோதிதை வேதா கிருத்ஸ்னோதி கந்தவியா சரஹஸ்யோத்விஜன்மனா அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அந்த வேதத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னா த போ விசேஷி அது படிக்கிறதுக்கு முன்னாடி நாம் தயாராகணும் இது எது மாதிரின்னா இராணுவத்தில் போய் சேர்ற மாதிரி வேதம் படிப்பதுங்கிறது இராணுவத்தில் நம் குழந்தையை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னா இராணுவத்தில் சேர்ந்தால் மாதம் லட்ச ரூபாய் சம்பளம் வரும் அப்படிங்கிறதுக்காக இராணுவத்தில் போய் சேர்றது இல்லை தன்னுடைய உயிரையும் அர்ப்பணம் செய்வதற்கு தயாராக இருந்தால் தான் இராணுவத்தில் போய் சேர முடியும் அவன் இராணுவத்தில் போய் சேர்ந்தால் அவன் இருக்க வேண்டியதான இடம் அவன் போட்டுக்கொள்ள வேண்டியதான உடை அவன் சாப்பிடக்கூடியதான உணவு அவன் படிக்கக்கூடியதான படிப்பு அவன் செய்யக்கூடியதான தொழில் அனைத்தும் வேறு மனுஷனோட மனிதனோட மனிதனாக அவன் வாழ முடியாது இராணுவத்தில் போய் சேர்ந்தாச்சுன்னா அவனுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது அங்கே கொண்டு போய் விட்டுடணும் அவன் செய்ய வேண்டிய காரியம் நம் தேசத்தை காப்பாற்றணும் என்கிற ஒரு எண்ணம் தான் அவனுக்கு இருக்கணும் அதற்கு படிப்புகள் அங்கே சொல்லிக் கொடுப்பா அதற்கு தகுந்தாற்போல் அவனுக்கு உடை கொடுப்பா அவன் அங்கே உணவு சாப்பிடுவது எல்லாமே வேறு அவனோடு கூட இருப்பவர்கள் அனைவருமே வேறு குடும்பத்தார்கள் அவனோடு போய் இருக்க முடியாது இருக்கக்கூடாது அதே போல்தான் வேதம் படிப்பதும் வேதம் படிக்கிறதுக்கு முன்னாடி இவன் தயாராக ஆகணும் வேதம் படித்தால் மாதம் லட்ச ரூபாய் வரும் அப்படிங்கிறதுக்காக வேதம் படிக்கக்கூடாது அப்படி எண்ணம் இருக்கிறவன் வேதம் பக்கமே போகக்கூடாது வேதம் ஒருவன் படிக்க தயாராக ஆறான் அவனுடைய ஆயுஷ்காலம் முடிய வேதத்திற்காகவே அவன் தன்னுடைய நேரத்தை செலவழிக்க தயாராக இருக்கணும் அப்படி இருக்கிறவன் வேதத்தில் போய் சேரணும் இராணுவத்திற்கு கூட அடிப்படையான சில படிப்புகள் படித்து விபரம் வந்தப்புறம் போய் சேரலாம் இராணுவத்தில் ஆனால் வேத வித்யை விபரம் தெரிகிறதுக்கு முன்னரே போய் சேர்ந்துடணும் வேத வித்தியில் ஆறு ஏழு எல்லாம் கொண்டு போய் சேர்த்துடணும் பாடசாலையில் ஏன்னா அதற்கப்புறம் அவன் சாப்பிட வேண்டிய உணவு அவன் போட்டுக்கொள்ள வேண்டிய உடை அவனோடு கூட இருப்பவர்கள் அனைவருமே மாறுபட்டு இருப்பா அப்படி இருந்தால்தான் அந்த வேதம் என்கிறது அவனுக்கு வரும் அந்த வேதம் சொல்லக்கூடியதான பொருள் அவனுக்கு தெரியும் அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியும் ஆகினாலே லௌகிக்க படிப்பையும் நாம் உலகப் படிப்பையும் வேத படிப்பையும் ஒன்றாக வச்சு பார்க்கக்கூடாது இது படிக்க வேண்டிய முறை வேறு அது படிக்க வேண்டிய முறை வேறு உலகத்தில் உள்ள மக்களோடு மக்களாக இருந்து படிக்கலாம் உலக கல்வியே வேதக்கல்வி அப்படி இல்லை உலக வாழ்க்கையில் அப்பாற்பட்டு வந்துதான் படிக்க முடியும் வேதத்தை ஏன்னா அணு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு வேத ஒருவன் அணு பண்ணணும்னா எவ்வளவு ஜாகிரதையாக பண்ணணும் ஒன்றும் வேண்டாம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் ஒரு சிடி ஸ்கேன் இப்படியெல்லாம் எடுக்கிறான் அந்த எடுக்கிற இடங்களுக்கு போனாலே எவ்வளவு ஜாகிரதையாக எடுக்க வேண்டியது இருக்குது அவன் ட்ரெஸ் மேலே இன்னொரு அதற்குன்னு உள்ள ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கொண்டு எவ்வளவு ஜாகிரதையாக அந்த ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கு அதில் குறைபாடு வந்தால் அந்த நோயாளிக்கே உயிருக்கு சேதம் வந்துடும் அதுபோல தான் வேத வேதம் படிக்க வேண்டியதான முறையில் வேதம் படிக்கணும் அதில் குறைபாடு வந்தால் அது அவனுக்கு ஆயுஷ் மட்டும் போகிறதுங்கிறது இல்லாமல் தேசத்திற்கே அது பெரிய இழப்பாக போகும் அப்படிங்கிறதுனாலே தான் இந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் சொல்லியிருக்க தபோ விசேஷைஹி விவிதைஹி அதற்கேன்னு சில விரதங்கள் இருக்குது அந்த விரதங்களை செய்துக்கணும் உபநயனம் என்கிறது ஆகணும் த்விஜன்மனா தகப்பனார் மூலமாக காயத்ரி மந்திரம் உபதேசமாகணும் அந்த காயத்ரி உபதேசம் ஆகி அந்த காயத்ரியை நிறைய முறை ஜபம் பண்ணியிருக்கணும் அவனுக்குன்னு உள்ள வேஷத்தோடு இருக்கணும் உலகத்தில் உள்ள ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கப்படாது அதற்குன்னு ட்ரெஸ் இருக்குது தெச்ச துணியெல்லாம் போட்டுக்கப்படாதுன்னு சாஸ்திரம் அத்தியனம் செய்பவன் கட் பண்ணி கட் பண்ணி தெச்ச துணிகளை போட்டுக்க கூடாது தையல் விழாத வஸ்திரங்களை தான் அவன் கட்டிக்கணும் அப்படி இருந்து படிக்க வேண்டிய படிப்பு வேதவித்யா அப்படி படித்தால்தான் அவனுக்கும் அந்த வேதம் பயன்படும் அதன் மூலமாக உலகிற்கும் பயன்படும் இல்லாவிடில் அவன் படிக்கக்கூடியதான வேதம் வெறும் சப்தம்தான் வெறும் சத்தம் எப்படி சீடி போட்டால் சத்தம் வருதோ அதுபோல் வெறும் சத்தம் தானே வழிய அதில் உயிர் சக்தியே கிடையாது அப்படி போயணும் இவ்வளவு கட்டுப்பாடுகளோடு வேதத்தை படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் என்கிறதுனாலே தான் பகவான் வியாசாச்சாரியாளாக அவதாரம் செய்து சுலபமாக வேதத்தினுடைய அர்த்தங்களை நாம் தெரிஞ்சுக்க தெரிஞ்சு கொள்ள விதமாக புராணங்களை அனுகிரகம் செய்திருக்க அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த புராணங்கள் இந்த புராணங்களுடைய பெருமைகள் நிறைய சொல்லலாம்